செய்யளை நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட கடக்கை ஐந்துடைசவி நீன்முடி கடக்களித்தை கருத்துள் இருத்துவ கதை இந் தமிழ்சையுள நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட கடக்கை ஐந்துடை தாழ்சவி இன்முடி கடக்கடிற்றை கருத்துள்ளிருத்துவாம் ஆண நிறை கனி அப்ப மூடவல் போடி கட்டிய கதி முகம் அடிபேடி கட்டிடும் அடியவ ம் என கடிதேகு பத்தவும் மதிய மக்கை தீடுங்காரம் தற்பொரு தீரழ் பத யானை மற்ற விழமலர்களோடும் படிவே தமிழடைவில் முதல் போதே செய்த அச்சிவன் புரிந்ததும் அச்சது மோடி செய்த அதி செய்த அப்புயரசோடு சுத்திர மணிபடும் அப்பு நகனிட சிவமாக மகளூண பட்டூதனே அக்கணமான மாறுத்திருமானே மத்தள வயிறனை புத்தமி போதவனை மற்ற விழிமாத்தோடு பழி வேரே பணி பணிவேனே பணிவேனே வேரே இந்த விநாயகர் வணக்கமான பாடல்கள் பாடல் பெரிய புராணத்தில் உள்ளது ஆனால் பெரிய புராணத்தில் இது எப்போதுமே எல்லா நூல்லேயும் விநாயகர் வணக்கம் என்பது முதல்ல இருக்கும் அது தேவாரத்தில் கிடையாது திருவாசகத்தில் கிடையாது திருவிசிப்பாவில் கிடையாது என்பது உங்களுக்கு தெரியும் பதினோராம் திருமுறையில் கூட பத்தாம் திருமுறை என்பதுதான் திருமூலர் திருமந்திரன் உங்களுக்கு தெரியும் பத்தாம் திருமுறையில் இருக்கிற ஐந்து கரத்தனை என்ற பாடல் திருமூலர் பாடி என்பது ஒரு ஆராய்ச்சிக்கு உரியதாகவே இருக்கிறது அவருடைய வரலாறை சொல்ல வந்த தெய்வ சேக்குதார் பெருமான் ஒன்றவன்தானே என்றுதான் அவர் சொல்லுகிறாரே தவிர ஐந்து கரத்தனை என்று அவர் சொல்லவில்லை என்பது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆக அது ஆராய்ச்சிக்கு உறவியது அதை விட்டுவிட்டு நாம் பார்த்தோம்னா திருமூலர் திருமந்திரத்தில் கூட விநாயகர் வணக்கம் பாடப்படாமலேயே திருமூலர் திருமந்திரம் பாடப்பட்டிருக்கிறது பதினோராம் திருமுறை என்பது உங்களுக்கு இப்போ இந்த தான் நெற்பம் பதினோராம் திருமுறை என்பது ஆலவாய் சிவனுடைய பாடல் முதல்ல இருக்கிறது சபாநாயகம் இங்கே எங்கேயும் ஒரு ஒதுப்புறமாக போய் உட்கார்றீங்க வாரியாருக்காக நீங்கள் என்னை மறுபடி வாங்க இங்கே சபாநாயகம் மருமகன் அவர் தேவாரத்தில் உள்ள நீ பின்னால் போய் உட்கார்லாமா வா இப்படி எங்கே நீ பின்னால் போகிறத நான் பார்த்துக்கிட்டு தான் அப்படி வாபடி அப்படி இப்போ இப்போ பன்னெண்டாம் திருமுறையை பார்த்தீங்கன்னா உலகளாவதற்கு என்பது தான் முதல் பாட்டு உங்களுக்கு தெரியும் அதுக்கு அந்தாண்ட அதுக்கு அந்தாண்டு தான் ஊனடைந்த உடம்பின் பிறவியேன்னு ஒரு திருப்பாடல் சிவன் பேரில் இருக்குது அதுக்கப்புறமா ஒரு இன்னொரு பாடல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக கொஞ்சம் நினைவில் இல்லை அப்புறம்தான் இந்த விநாயகர் வணக்கம் இருக்கிறது இதனால் விநாயகரை அவர்கள் ஒதுக்கி விட்டார்களோ நீங்கள் எண்ணி விடாதீர்கள் இல்லையா ஆமா அதாவது சிவனுக்கு முதல் இடம் கொடுக்கப்படுகிறது என்பதுதான் இங்கே இப்போ என் வீட்லதான் நான் எல்லா இடத்துக்கும் போக முடியும் என் வீட்டுல தான் நான் சொல்றது நடைபெறணும் அதே மாதிரி உங்க வீட்டுல நீங்க சொல்றதுதான் நடைபெறணும் உங்களுக்கு தான் உங்க வீட்டுல அதிகாரம் அல்லவா உங்க வீட்டில் வந்து நான் அதிகாரம் பண்ணலாமா பண்ணக்கூடாது பண்ணினால் அது உங்க வீடு இல்லை என் வீடாயிடும் இல்லையா ஆமா அது போல திருமுறைகள் அனைத்தும் சிவபெருமானுடைய ஆதிக்கமே என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் ஆமா சிவபெருமான் தான் அப்பர் சுவாமி சொல்லுவார் கோடி பிரமர்கள் நொந்தினார் ஆறு கோடி நாராயணர் அங்கனை நொந்தினார்னா இறந்தார்னு பொருள் பண்ணிக்கையோ ஆறு கோடி நாராயணர் அங்கனே நாராயணன் ஆறு கோடி பேர் போயிட்டான் ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர் கங்கை மணலை எண்ணினால் எத்தனை இருக்குமோ அத்தனை இந்திரர்கள் போனான் ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்பது அப்பர் திருவாக்கம் அல்லவா ஆமாம் ஆக பரமசிவம்தான் பிறப்பு இறப்பு இல்லாத கடவுள் என்று பேசப்படுகிறது சிலப்பதிகாரத்தில் கூட பிறவாயாக்கை பெரியோன் என்று வருகிறது என்று சொல்லுவார்கள் இல்லையா வேற்றுமதத்து நூலில் கூட அவனை அப்படி அப்படித்தான் போற்றுகிறார்கள் என்பதை நாம் எண்ணத்தில் கொள்ள வேண்டும் ஆனதுனால இன்னொரு தெய்வத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள் நான் அடிக்கடி இதை சொல்லியிருக்கிறேன் தேவார திருவாசகத்தில் முருகனுக்கோ அல்லது உமய உமையவளுக்கோ அல்லது விநாயக பெருமானுக்கோ பாடல் இல்லை என்று சொன்னாலும் அவர்களை இகழப்படவில்லை நாம கூட வாழ்க்கையில் யாராவது ஒருத்தனை உயர்த்தி சொல்ல வேண்டி வந்ததை ஆனால் இன்னொருத்தனை நாம தாழ்வாக சொல்லக்கூடாது கேட்டால் நம்ம வாழ்க்கையில் அதை நம்ம கையை கடைபிடிக்கணும் என்பதுதான் நாம் எண்ண வேண்டிய ஒன்று அதான் நினைவு வந்து சொன்னேன் இப்பொழுது நாம் வந்து திருத்தாண்டகம் பா படித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிலே அங்கங்கே வருகிற சில பகுதிகளில் மாத்திரம்தான் உங்களுக்கு நான் பாடிக்காட்டுகிறேன் ஏனே அவற்றை நீங்கள் படித்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு அது படிக்கிறது உங்களுக்கு நல்லது இல்லையா ஆமாம் நம்ம மத நூலை நாமளே படித்து பார்க்கணும் அதில் என்ன இருக்குன்னு நாம் தெரிஞ்சுக்கணும் அதன்படி நாம் ஒழுகிறதுக்கும் நாம் முயற்சி பண்ணணும் உதாரணமாக நாவக்க பாடலில் சிவ புண்ணியம் செய்தல் எப்படி என்பதை ஒன்று சொல்கிறார் விளக்கின் விளக்கினார் பெற்ற இன்பம் வெழுக்கினில் பருத்தியாகும் கோயிலில் நீ விளக்கு போட்டி நீ கோயிலை நீ கூட்டி பெருக்கினா கோயிலை கூட்டி பெருக்கிறத விட கோயிலுக்கு தண்ணீரை விட்டு அதை நல்லாக இந்த நான் பெருக்கினு சொன்னால் இந்த பெருக்கிறதுனால வருகிற புண்ணியத்தை போல பத்து மடங்கு கூட வரும்னு சொல்றது அல்லவா ஆமாம் துளக்கில் நான் மலர் தொடுத்தல் தூயவின் ஏறலாகும் கோயிலுக்கு நீ மலர் மாலை கட்டி போட்டின்னு சொன்னால் உனக்கு விண்ணுலகம் கிடைக்கும் கோயிலுக்கு நீ விளக்கு போட்டீன்னா நல்ல புத்தி நல்ல அறிவு உனக்கு கிடைக்கும் இப்படி எல்லாம் இந்த மூணுக்கும் பயன் நாலுக்கும் பயன் சொல்லிவிட்ட நாவுக்கரசு பெருமான் கடைசியாக ஒன்று சொல்றார் அந்த பாட்டிலேயே அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தான் கோயிலுக்கு போய் ஒருத்தன் பாட்டு சொல்லுவானே ஆனால் சிவன் கொடுக்குற அருளுக்கு அளவே கிடையாதுன்னு சொல்லிட்டார் அவர் இதுக்கெல்லாம் அளவு சொன்னவர் அதுக்கு மாத்திர அளவு சொல்லாமல் விட்டு விட்டார் ஏன்னா இந்த பாட்டுக்கலை கிடைக்கிறதுங்கிறது மிகவும் கஷ்டம் இல்லையா ஆமாம் நான் கூட பாட்டுக்கலைக்கு பாட்டுக்கலையை தெரிஞ்சுக்கணும்னு நான் நினச்சேன் பத்தொம்போது வயசு எனக்கு நான் வந்து வேலை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு மகான் என்னை இந்த வழியில் திருப்பி விட்டார் நீ நல்லா பாடுற தேவார திருவாசகம் பாடும் அந்த மகான் தான் அந்த புண்ணியத்தை ஏற்றுக்கொண்டார் இல்லையா இல்லாட்டு நான் வேற என்னமோ ஒரு வேலையில நான் போயிருப்பேன் என்னை தடுத்து என்னை ஏற்றுக்கொண்ட பெருமான் அவர் தான் அறுநூத்தி ஐம்பது ஆண்டு பேரு காசி மடத்துல திருப்பந்தாள் மடத்துல இப்ப இருக்கிறவருக்கு முன்னே இருந்தவர் மகா துறவி திருமுறையில மிகுந்த ஈடுபாடு உடையவர்கள் லட்சக்கணக்கில் அவர் ட்ரஸ்ட் பண்ணியிருக்கார் லட்சக்கணக்கில் பண்ணியிருக்கார் ஆமாம் அப்படி ஒரு புண்ணியமாக அவர் தான் என்னை இந்த வழியில் திருப்பி விட்டார் அப்புறம் நான் தேவாரம் படித்ததுக்கு அப்புறமா மறுபடியும் சங்கீதம் படிச்சிக்கிறதுக்காக வேண்டி படித்தேன் இது படிக்கும்போது ஒரு பத்து பதினோரு வருஷம் நான் பட்ட பாட்டை பஞ்சுதான் படுமோன்னர் வள்ளர் பெருமன் அந்த மாதிரி அவ்வளோ பாடுபட்டு தான் இந்த கலையை நான் தெரிந்து கொண்டேன் ஆனால் ஒன்றும் குறைவில்லை ல்லையா கிடைக்காத கலை இது ஆமா இசை என்பது அவர் பெரிய மா கடல் அந்த கடல்ல நாம் மூழ்கணும்னு சொன்னா மூழ்கி எழுந்திரிச்சு வர முடியாது இல்லையா ஆமாம் அதனால தான் அவர் சொன்னார் ஏழிசை சூழல் புக்கோ அப்படின்னாரு நான் இது மாணிக்க வாசுகர் ஏழிசை சூழல் தண்ணி சூழலில் ஒருத்தன் மாட்டிக்கிட்டான அவன் திரும்பி வருவான் உயிரோடு வருவான்னு சொல்ல முடியாது இல்லையா ஆமாம் அது காவிரி போன்ற ஆளு ஆறுகளை பார்த்தவர்களுக்கு அது தெரியும் அந்த மாதிரி இசையோடு பாடுதல் தான் மிகவும் உயர்வு என்று நாவுக்கரசருடைய கருத்து இந்த பாடலை நான் என்னைக்கு படித்தேனோ அன்னையிலிருந்து நான் கோயிலில் போய் நூறு பாட்டு ஐம்பது பாட்டு சொல்ல தவறுவதே இல்லை முடியலன்னா பத்து பாட்டாவது சொல்லிவிடுவேன் ஏ ஆமாம் அதுக்கு அளவில்லாத அருள் கிடைக்கும்னு சொல்கிறானே நமது தலைவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரே பொருள் இன்னைக்கு கிடைக்கும் பொருள் நமக்கு அளவுக்கு மேல கையில கிடைச்சாலும் தப்பு இல்லையா ஆமா பட்டினத்தடிகள் என்ன சொல்றாரு கொடுவந்ததில்லை மண்மேல் இறக்கும் போது கொடுபோவதில்லை மண்மேல் இடை நடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் என்று கொடுக்ககிறா குலாமருக்கு என் சொல்வேன் கட்சி ஏகம்பனே என்பது பட்டினத்தார்பாடும் செல்வம் கூட மிகுதியாக கையில் வந்தது சொன்னா தூவு கெட்ட வழிக்குத்தான் போவான் ஆமாம் அவன் துறவியா இருந்தாலும் சரி அவன் இல்லறத்தானா இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி கையில் நிறைய பொருள் வந்ததே நிச்சயமாக அவன் கெட்ட வழிக்குத்தான் போயிடுவான் அதை நீங்கள் நடைமுறையில் நீங்கள் பார்த்து யாராருன்னு நான் சுட்டி காட்டுறது தவறுன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா ஆமாம் செல்வம் வந்து அதை தீய வழிக்கே எடுத்துட்டு போயிடும் நம்ம ஜாக்கிரதையாக அதை கையாண்டணும் இல்லையா ஆமாம் அப்படி சொல்லிவிட்டு இப்பொழுது நாம் திருத்தாண்டகத்தில் கொஞ்சம் பகுதி பாக்கி இருக்கிறது அதனை நாம் இப்பொழுது பார்ப்போம் எத்தனையோ பேருள்ள திருத்தாண்டகம்னால் உங்களுக்கு நான் நினைவுட்ருக்கேன் பெரிய திருத்தாண்டகம் புக்க திருத்தாண்டகம் திருவடி திருத்தாண்டகம் தனி திருத்தாண்டகம் போட்டி திருத்தாண்டகம் என்றெல்லாம் தலைப்பு பெயரோடு இருக்கிறத நான் உங்களுக்கு நினைவூட்டியிருக்கிறேன் இப்போ கடைசியாக நாம் நினைக்கிறது வினாவிடை திருத்தாண்டகம் என்று ஒரு அற்புதமான அதிகத்தை நாவுக்கரசர் பாடியிருக்கார் அவருக்கு தெரியும் யாருக்காக பாடி வச்சுருக்காரு நமக்காகத்தான் ஆமாம் நாவுக்கரசரை கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு பா பாரத ரத்னா அவருக்கு பட்டம் கொடுக்கப்படும் சொன்னால் வந்து வாங்கிக்கு வர்ற அவர் அவர் அதுக்கு தேவையாக அவருக்கு இல்லை எனக்கு கொடுத்தா ஓடுவேன் டெல்லியை நோக்கி இல்லையா அவருக்கு தேவையில்லை அவர் சிவனுடைய பிரபாவத்தை அதில் பாடி வச்சுட்டு போனார் ஏன் நமது மதத்தவர்கள் நமது பின்னால் வந்த பின்னால் வந்தவர்கள் படித்து பார்ப்பான் அதில் அற்புதமான செயல்களை அவர் சொல்லிட்டு போயிருக்கார் அதை உணர்ந்து அவன் அதன்படி நடப்பான் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அவர் பாடி வச்சுட்டு போயிருக்கார் இல்லையா ஆமா இந்த அதன்படி படித்து பார்க்கிறது ஒன்று அந்த அவர் சொல்லியிருக்கிற கருத்துப்படி நடக்கிறது என்பது ஒன்று இல்லையா ஆமா சொல்லி அதனை படித்து பார்த்து மகிழதும் சந்தோஷம்தான் அதன்படி நடந்து விட்டால் நூறு பங்கு நமக்கு கிடைச்சது மாதிரி அந்த என்ன அவர் சொல்றாருங்கிறத நான் கடைசி பாட்டில் உங்களுக்கு நான் நினைவூட்டுறேன் இப்போ அந்த வினாவிடை திருத்தாண்டகம் என்ற பகுதி அவர் அமைத்திருக்கிற அழகு இருக்கு பாருங்கோ இல்லையா ஒருத்த கட்டடம் கட்டினான்னா அந்த கட்டடத்தை பார்த்து நம்ம மகிழமல்லவா இந்த மாதிரி கட்டியிருக்கிறானே அப்படின்னு அது போல அந்த பாட்டு அவர் எப்படி அமைச்சிருக்கிறான்னு சொன்னா வினாவிடை திருத்தாண்டகம் பேரு பத்து பாடல் இருக்கும் ஒவ்வொரு பதிகத்திலையும் தேவாரத்தில் பாட்டு பன்னெண்டு பாட்டு இருபது பாட்டு முப்பது பாட்டு இருக்கு இருபது பாட்டு முப்பது பாட்டு எல்லாம் நாவுக்கரசர் தான் பதினோரு பாட்டு பன்னிரெண்டு பாட்டு பாடினவர் சுந்தரரும் திருயான சம்பந்தரும் தான் இல்லையா ஆமா திருஞான சம்பந்தர் தான் தலைவர் பகுதியை ஒருத்தருக்கும் அவருக்கு தான் திருஞான சம்பந்தருடைய உருவம் தான் முன்னாடி இருக்கும் இருக்கணும் சில இடங்களில் சில பைத்தியக்காரன் தவறு பண்றானே தவிர ஆனா திருஞான சம்பந்தர் தான் தேவாரத்தை முதல் மூன்று திருமுறை அவருதான் இல்லையா ஆமா திருஞான சம்பந்தம் இந்த சைவ சமயத்துக்கு செய்த தொண்டு போல இன்னொருத்தர் செய்துவிட முடியாது பாடுபட்டு இந்த சைவத்தை நிலைநிறுத்திட்டு போனார் அவர் இன்னைக்கு இருக்கிற சைவர்களும் சைவ பெருமக்களும் அதை நினைந்து பார்க்கிறார்களா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா நீங்க நான் பத்து மார்க்கு கூட கொடுக்க தயாராக இல்லை ஆமா சைவர்கள் சைவர்களாக இல்லை சைவ தொண்ட செய் சைவ தொண்டு அவர்கள் செய்யவில்லை சைவத்தொண்டு செய்தவனையானது சும்மா விடறான குரான் ஓரளவுக்கு பாடுறான் சிலப்பதிகாரம் பாட முடியாது பாட்டாகவும் பாடி வச்சிருக்கிறாங்க அன்னைக்கும் பாடுறான் ஓதுவார் இன்னைக்கும் பாடுறான் ஓதுவார் அல்லவா ஆமா கிடைத்த சொத்து இது நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம்னு சொன்னா பாரதி நீ பாட முடியுமோ பழக்கத்தில் இருக்கோ இல்லை இன்னைக்கு காசு கிடைச்சதோ கிடைக்கலையோ கொஞ்சமாக கிடைச்சதோ கூட கிடைச்சதோ மரியாதை இருந்ததோ மரியாதை இல்லையோ அதை பத்தி கேள்வி கிடையாது எங்கேயோ ஒரு கோயில் ஒரு ஓதுவார் பாடிக்கிட்டு இருக்கலாம் எங்கேயோ ஒரு மேடையில் ஒருத்தம் பாடிக்கிட்டு இருக்கிறான சிலப்பதிகாரத்தை பாடுறானா இல்ல திருக்குறளை தான் பாடுறானா சொல்லுங்க பார்க்கலாம் இல்ல ஆமா என்பதை நீங்கள் வேற ஒரு இடத்துல இல்லாத சொத்து நம்மள்கிட்ட இருந்ததுன்னா நாம தானே பெரியவர்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் இப்போ வினாவிடை திருத்தாண்டகத்தை நாம பாடிப்போம் அண்டம் கடந்த சுவடும் உண்டோ அவனுடைய திருவடி அண்டங்கள் எல்லாம் கடந்தது அப்படித்தானா அப்படின்னு நம்மளை கேட்கிறார் பையனை பார்த்து தகப்பன் கேட்கிறான் ஏடா இந்த குடும்பத்தினுடைய கௌரவம் உனக்கு தெரியாதா தெரியல நெருப்பை கையில் ஏந்தி கொண்டு அவன் ஆடிக்கொண்டிருக்கிறான் அல்லவா அப்படின்னு கேட்கிறார் நம்மள இல்லையா ஆமா நாம என்ன சொல்லணும் ஆமா அப்படின்னு சொல்லிடணும் இல்லையே பண்டை எழுவது படியும் உண்டோ பாரிடங்கள் பல சூழ பொங்கதுண்டோ நரீ நியாபாரத்துக்கு அத்தனைக்கும் நாம பொருள் சொல்ல ரொம்ப பெரியவங்களுக்கே இல்லை டாக்டர் அயர்வாழ் ஏதோ ஒன்று ஒரு இடத்துல பொருள் எழுதும் பொழுது எனக்கு இந்த இடத்துல பொருள் எனக்கு என்ன அறிவுக்கு தெரியவில்லைன்னு சொல்லி கும்பிடு போட்டு எழுதினார்னு நான் கேள்விப்படுறேன் இல்லையா இதெல்லாம் அருள் வந்த நூல்கள் இதுக்கு பொருள் சொல்கிறது என்னால் முடியும் பெரியவங்களுக்கே முடியலன்னா நான் ரொம்ப சின்ன பையன் இல்லையா நான் பாடத்தான் பயிற்சி பெற்றதே தவிர பாடல்களுக்கு பொருள் சொல்லுவதற்கு ஓரளவுக்குத்தான் பயிற்சி பெற்றேன் ஆனால சில வரிகளை நான் விட்டுட்டேன்னா நீங்க தவறாக எண்ணி விடாதீர்கள் இருக்கிறது ஏன் நீலகண்டத்தை ஆலகால விஷத்தை அவன் உண்டான் ஆலகால விஷத்தை உண்டான் என்று மாத்திரம் சொன்னால் போராது இன்னைக்கு பிரதோஷத்துக்கு கூட்டம் நிறைய போகிறது பிரதோஷத்துக்கு போறாங்கன்னு சொன்னா ஏதோ கூட்டத்தில் போய் கோவிந்தா போடுறானே தவிர அவன் காப்பாற்றா போறவன்லாம் அத மாணிக்க சொல்லுவார் கோலாலமாகி குறைகளாய் அன்றெடுந்த ஆளால உண்டான் அவன் சதுர்னான் என்னேடி அப்படின்னு கேட்டார் அந்த ஊம பெண்ண அவன் சொன்ன ேல் அன்று அயன்மால் அலன்மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வீடுவர் கான் சாடலும் பெரிய தேவர்கள் என்று சொல்லப்படுகிறவரு திருமாலும் பிரமனும் அவனே போயிடுவான்னு சொன்னா நித்யானந்தம் எங்க போவாரு தருமூர சாமநாதன் எங்க போவான் ராமையா எங்க போவாரு சொல்ல முடியுமா தேவர் இனத்தில் இருக்கிற பெரியவனே போயிடுவான்னு சொல்லும் மனித இனம் எங்க போயிடும் எங்க போயிருக்கும் உள்ளிட்ட மேலாம் வீடுபர்கான் சாடலும் என்று பதில் வந்ததல்லவா அதனால தானே நீலகண்டம் நீலகண்டம் சொல்லுகின்றார் ஒரு அடியார் இந்த தன்மையை உணர்ந்துதான் அவர் நீலகண்டம் நீலகண்டம் சொன்னார் இன்னைக்கு கோயில்ல பிரதவஷத்துக்கு போறவெல்லாம் இந்த தன்மையை உணர்ந்து போறானாங்கிறது சந்தேகம் ஆமா நிச்சயமாக நான் சொல்லுவேன் கோயில் திருப்பூசைகள் சரியாக நடைபெறவில்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம் நடக்காதான் நாட்டில் பலவிதமான துன்பங்கள் வருவதற்கு காரணம் அத திருமூலர் சொல்றார் முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிடின் மன்னவர்க்கு தீங்குல வாரி குன்றும் கன்னங்கள மிகுத்திடும் என் அருள் காசியில் காசினியில் என் அருள் திருப்பூசிகள் சரியாக நடைபெற வேண்டும் என்று நினைக்கிறார்களா உரியவர்கள் அதை நினைக்கிறார்களா செய்கிறவர்கள் நினைக்கிறார்களா என்று எண்ணி பார்த்தால் நான் சொல்ல மாட்டேன் என்னுடைய கருத்து அது இல்லை ஆமா ஏதோ ஒரு வியாபாரத்தலம் மாதிரிதான் கோயில்கள் ஆகிவிட்டன ஆமா இந்த நிலை என்னைக்கு மாறுகிறதோ அன்னைக்கு தான் நமக்கெல்லாம் நன்மை இல்லையா ஆமா என்பது நீங்கள் எல்லிக்கொள்ளு சுவாமி சொல்றார் கண்டம் கண்டம் விரையே கருத்ததுண்டோ கண்ணில் மேற்கண்ணொன்று கண்டதும் டோ தொண்டர்கள் சூழ தொடர்ச்சி உண்டோ சொல்லீரியம்பிரானாரை கண்டவாரேயே சொல்லுங்கள் நீங்க கண்டவாற சொல்லுங்கள் அப்படிங்கிறார் நாம இங்க பார்த்தோம் அவர் பார்த்தாரு இல்லையா நாயன்மார்கள் பார்த்தாங்க அவர்கள் பார்த்தார்கள் நாம சும்மா கோயில் இருக்கிற அந்த திருவுருவத்தை சிவலிங்க திருவுருவத்தை தான் நாம பார்க்கிறோம் அதையும் சிவலிங்க திருவுருவத்தை நாம பார்க்கும் போது கடவுள் இங்க இருக்கிறான் என்ற நோக்கம் நமக்கு வருவது மிகவும் குறைவு கோயில்ல பணியாளர்களாக இருக்கிறவர்களுக்கு நிச்சயமான குறைவு இலிங்க ரூபத்தில் எண்ணம் இருந்திருந்தால் அந்த பூசையை அவர்கள் சரியாக செய்திருப்பார்கள் இல்லையா ஆமா ஒரு மனிதனை கண்டா ஆடுறான் ஒரு பணக்காரனை கண்டா ஆடுறான் ஒரு பதவியை கண்ட பதவியினை கண்டா ஆடுறான் அதே தமிழ் நமக்கு வாழும் நம்ம நாட்டுக்கு வாழும் எண்ணி விடுகள் இப்படி ஒரு அஞ்சு பாட்டு கேட்கிறார் நான் உங்களுக்கு ஒரு பாட்டு தான் சொன்னேன் உங்க கையில புத்தகம் இருக்கும் அநேகமா நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேர் வீட்டுல தேவாரம் இருக்கிறதில்லை இப்ப கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வைக்கிறாங்க அதை வீட்டுல போய் பாக்கி பாத்துல ஆறாவது பாட்டுக்கு மேல வினா விடை திருத்தாண்டம் பேர் அந்த விடை சொல்ற இப்ப உண்டோ உண்டோன்னு கேட்டதுல வினா அடுத்த சொல்றது கண்டே எப்படி வருது பாருங்க இந்த அமைப்பு பார்த்தீங்களா ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப அழகு பொன்னொத்த மேனியில் பொடியும் கண்டேன் புளித்தோல் உடை கண்டேன் உணரத்தன் மேல் மின்னொத்த நுண்ணிலையால் பாகம் கண்டேன் விழுவதொரு பாம்பும் அறைமேற்கண்டேன் அன்னத்தேர் ஊர்ந்த அறக்கன் தன்னை அலற அடித்து அலர அடர்த்திட்ட அடியும் கண்டேன் ராவணன் கைதாயம் வரையை தூக்கிவிட்டான் அது தூக்குனது ஆணவத்தினால ஆணவத்தினால இவன் ரதத்தில் போனா தேவாரத்தில் வருகிறது இந்த வரலாறு தொடர்ச்சியா படிச்சு பாருங்க ரதத்தில் போனா ரதம் போகலை ஏண்டா போகலன்னு கேட்டான் ஒரு பாட்டில் விளக்கமாக அப்பர் சுவாமிகள் அதை சொல்றாரு ஆமா இது எந்த திருத்தாண்டகம்னு எனக்கு இப்போ சொல்ல நினைவுல ஆனா வருகிறது ஏண்டா போகலன்னு கேட்டான் கைலாயமலை குறுக்க வருகிறது கைலாயமலையா ஆண்ட இருப்பிடமாச்சு அப்படின்னு சொல்லி ரோட்டாத அப்படி திருப்பி ஓட்டுறான்னு சொல்லி இருக்கணும் இப்போ நான் என் கார் எடுத்துக்கிட்டு வர்றேன் இருக்கிட்ட கார் இல்லை சொல்றேன் என் காரை நான் திருப்புறேன் திருப்பும் ஒழுங்கா நான் திருப்பணுமே தவிர உங்க வீட்டு வாசப்படியில் கொண்டாந்து நான் இடிச்சு ஒரு கல்ல நான் பேத்து விட்டேன்னு என்ன நீங்க விடுவீங்களா விடுவீங்களா விடமாட்டீங்க சிவன் உரைகிற மலை அப்படின்னு சொன்ன அப்படியே சொல்ற சொல்ற தூக்கின போது மலை ஆடிச்சு ஆண்ட வந்து என்னடா மலை ஆடுது அப்படின்னு ராவணன் தூக்குறான்னு தெரியுது என்ன பூச பண்றவன் நீ என்னுடைய மலையை தூக்கி அந்த ஆண்டை வச்சுட்டு ரதத்தை விட நினைக்கிறியா ஆணவமா அதிகாரமா அப்படியா சரி இருதியில ஒன்னு அந்த மலை வச்சான் விரல்ச்சு திருத்தாண்ட அடிச்சு ஆமா திட்டவட்டமா சொல்ற சந்தை சொல்ற ஊண்டினார் பத்து இடத்திலே சொல்றார் கொஞ்சோண்டு தான் வச்சாரு தலை பத்தும் தனித்தனியா ஓடி போச்சு இருபது கையும் தனித்தனியா போயிடுச்சு கடந்து கத்தனாம் அந்த பக்கத்தில் ஒரு முனிவர் வந்தார் ஏண்டா ராவணா என்னடா கைகால போயிடு மலையை தூக்கினேன் செய்யலாமா நீ அவனை பாடு பாடி உனக்கு நன்மை கிடைக்கும் பாட்டுக்கு இறங்கிறான் கடவுள் அல்லவா அங்க வந்த முனிவர் பேர் வாக்கீசர் வழி சொன்ன இந்த பிறவி அவருக்குதிகந்தோறும் கடைசி பாட்டில் நிச்சயமாக இந்த வரலாறு இருக்கும் முன்னூத்தி சொல்ற பதிகத்தில் எனக்கு நினைவு ஒரு ரெண்டு மூணு பதிகத்தில் பாக்கியெல்லாம் சொல்லிவிட்டார் ஆமா என்ன காரணம் பாடினால் அவனுடைய திருவருள் நமக்கு கிடைக்கும் என்பதுதான் என்பதை நீங்கள் எண்ணிக்கொடுங்க நீங்க சொல்லலாம் ஏய்யா நீ பத்து வருஷம் படிச்சுட்டு வந்த நீ பாடுற எங்களால முடியலையே அப்படின்னு கேட்கலாம் சும்மா நீங்க வேண்டாம் எழுத்த நீட்டுங்க இசை தானே வரும் ஓம் நம சிவாய இதுதான் இசை இது கூடதா முடியாது இது முடியாதா ம சொல்ல முடியாதா இது பத்து வருஷம் படிக்கணுமா தேவை இல்லையே ஆமா எடுத்த நீட்டு இசை தானே வரும் ஓம் நம சிவாயம் சிவாய நம கபாலி கபாலி கபாலி அப்படி சொல்லு அதுதான் இசை அல்லவா ஆமா அப்படி சொன்னா அப்புறம்தான் அவனுக்கு ஆண்டனி வாழ்வாய் வாழ்நாள் பத்து தலை உடையவன் அர்த்தம் அல்லவா ஆமா ராவண்கிற பேர சிவன் தான் கொடுத்தான் தப்பு பண்ண வேண்டாம் தப்பு பண்ணிவிட்டாலும் பாடினால் அவனுடைய அருள் கிடைக்கும் என்பதை திருநாவுக்கரச தேவாரம் பூரா கடைசி பாட்டில் இந்த நிகழ்ச்சி அவர் சொல்றார் இப்ப சொற்றுனைதிய கடைசியில இல்லை அவர் சொல்லலை தலை நியமனங்காயில கடைசியில இல்லை அப்படி ரெண்டு ஒரு தான் அவர் அவர் சொல்ல விட்டிருக்கிறார் ஆக பாக்கி முன்னூற்றி செல்ற பதிகத்தில் அதை சொல்றார் அவர் அதனால அன்னத்தேரூர்ந்த அரக்கந்தை அடத்து அடியும் கண்டே அப்படிங்கிறார் சின்ன மலர் கொன்றை அடுத்தது அடுத்தபடி ஒரு பாட்டு சொல்றாரு அந்த பாட்டிலேயே தான் சின்ன மலர் கொன்றை கண்ணி கண்டேன் கடைசி பாட்டு இல்லையா அது இந்த விடையில சொல்றாரு மலர் கொன்றை கண்ணி கண்டேன் சொல்லிட்டு கடைசியில் கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் அந்த வார்த்தை கிடைக்காது சொல்றே கண்டேன் எங்கே கண்டேன் கபாலி கோயில திருவற்றியூர் கோயில் திருவான்மையூர் கோயில் சிதம்பரத்தில் திருவண்ணாமலையில் என் சிந்தையிலேயே அவன் இருக்கிறான் ஆமா நான் வேலை எங்கேயும் நான் பார்க்கல இங்கேயே பார்த்து கொண்டேன் தேடிக்கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முதனும் தேடி தேவனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டே எவ்வளவு அற்புதமான சொல்லு பார்த்தீங்களா கோடி கோடியா கொட்டி வச்சாலும் இந்த சொற்றொடர் நமக்கு கிடைக்க இல்லவா ஆமா சின்ன சிவனை நான் சிந்தையை உட்கண்டவாறே என் சிந்தையிலே அவன் இருக்கிறான் திருமாவும் பிறமனும் எங்கெங்கேயோ போய் தேடி நான் பைத்தியக்காரன் இல்லையா என் சிந்தையில் அவன் இருக்கிறான் ஒரு அடியார் என்ன பண்ணார் ஒரு மகாராஜா கோயில் கட்டினா ஒரு அடியார் தன் உள்ளத்திலேயே கோயில் கட்டினார் யாரு பூசலார் நாயனார் உள்ளத்திலேயே வழிபடுதல் என்பதுதான் தியானம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் தியானம் மாத்திரம் இருந்தால் போருமா போ நினைக்க கத்துக்கணும் எப்படி வரும் நல்லா இருக்க முடியும் தானே சொல்ல முடியும் அதற்கு முடிவு நமக்கு முடியாது அதனால நாம கோயில் அதற்குத்தான் திருவுருவத்தை அமைக்கப்பட்டது வந்து போனதுனால தான் வல்லற் பெருமான் போன்றவர்கள் கோயிலுக்கே போக வேண்டாம் இந்த திருவுருவ வழிபாடே நமக்கு தேவையில்லை தீப வழிபாடே நமக்கு போர்மானது நினைச்சார் அவர் காரணம் என்ன திருக்கோயில நடந்த அட்டூழியங்கள் அக்கிரமங்கள் அதனாலதான் இந்த திருவுருவம் வச்சாத்தானே இந்த பம்பெல்லாம் வருது திருவுருவமே வைக்காத தீப வழிபாடு யாவன செய்த ஆமா மாணிக்க வாழ்நாள் உங்களுக்கு தெரியுமா பித்தர்புறம் இன்னைக்கு பிச்சபுரம் சொல்லி இன்னைக்கு இந்த எல்லாரும் பார்வைக்காக போறாங்களே அந்த ஊர் அப்புறம் தான் போய் கூட்டிட்டு வந்தான் ஆமா இப்படி கோயில்கள் வே தவறு நடந்து கொண்டிருக்க சமீபத்தில் எனக்கு அரசாங்கத்திலிருந்து ஒரு கடிதம் வந்தது எனக்கு நமது சமுதாயத்தில் இருக்கிற நாயன்மருடைய வரலாறு நன்றாக செய்யப்பட வேண்டும் அதற்காக நாங்கள் பெரிய முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் உங்களுடைய உதவியும் அதுக்கு தேவை அப்படின்னு கேட்டபோது நான் சொன்னேன் புதுசாக ஒரு உதவி தேவையில்லை நம்ம கோயில்கள் சீர்காழியில் சில பத்து நாள் உற்சம் நடக்குது அதுல திருஞான சமுதிர உற்சவம் நல்லா நடத்துறாங்க அதை நல்லா டெவலப் பண்ணா போருமே அப்பருடைய திருவிழா திருவதியிலையும் திருப்புகலூர்லயும் நல்லா நடக்குது அதை நல்லா டெவலப் பண்ணா போருமே மாணிக்க வாசகருடைய திருவிழா திருவாதம் இதுல திருப்பந்துறையில் அவரை வச்சு தூக்குறாங்க யார மாணிக்க கோயில்கள்ரு தேவார திருவாசகங்களை நன்றாக பாட செய்தால் போருமே கோயில்கள் வந்து கலை கலை கலை கலை கலை விழா சொல்லிவிட்டு முதல்ல ஒரு பாட்டை பாடி விட்டு அந்த அண்ட கல்யாணம் பானதுக்கு அப்புறமா கல்யாணம் பாடிவாசம் பாடப்படுறது இல்லை கோயில் கலை நிகழ்ச்சி ஒரு பேரை வச்சுக்கிட்டு அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கிறார்கள் யார் கேட்கறது அவனை கேட்க முடியும் இந்த நாட்டில் சொல்லுங்க பார்க்கலாம் ஒருத்தனும் கேட்க முடியாது ஆமா அங்க இருக்கிற அதிகாரிகள் பண்ற அக்கிரமத்தில் அது ஒண்ணும் இது இல்லாமல் இருந்தாலே அது நன்றாக நடக்குமே இதுக்கு தனியாக ஒரு முக முயற்சி தேவையில்லை கையை நான் எதிர்பார்த்து நான் வாடவில்லை எனக்கு தேவையில்லை கடவுள் கொடுக்கலாம் எனக்கு அந்த உற்சவத்தை நல்லா திருமுலைப்பால் உற்சவம் சீர்காடியில் நடக்குது அதை நல்லா டெவலப் பண்ணலாமே நான் தவறாக சொல்றேன் எண்ணி விடாதீர்கள் அப்படி நான் தவறாக சொல்றேன் ஆயிரம் மன்னிப்பு கேட்க நான் தயாராக இருக்கேன் கோயில்கள்ருவாசகம் பாடப்படுறாங்களா பாட வைக்கிறாங்களா தேவாரம் பண்ண கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்றான் ஆமா இந்த அநியாயம் பண்றாங்க நடக்குமா இந்த அநியாயத்து இந்த அநியாயத்துக்கு யாரும் முற்றுப்புள்ளி வைக்கிறது ஒன்னும் மடாதிபதிகள் அல்லது செய்வர்கள் தீவிரமாக இறங்கினாலுடைய இது ஒன்னும் பண்ண முடியாது ஏதோ தமிழ்சச்சங்கம் பண்ண புண்ணியம் தேவாரம் பாட விடுறான்னு சொல்லிவிட்டான் பன்னிச்சை ஆராய்ச்சின்னு ஒண்ணு வச்சு நாலு நாளைக்கு பாடு அப்படின்னு நடத்துறாரு வருஷம் பூரா நடத்திட்டு இருக்கிறான் ஒரு நாள் பூரா தேவார திருவாசகம் பாட சொல்றான் கேட்காமலா போயிடுறாங்க இது அந்த அந்த என்ன என்ன விநாயகர் திருமணம் மன்றம் இதுல புரசவாக இருக்க அதுல தேவாரம் பாடப்படுறான் கங்கை விநாயகர் அங்கெல்லாம் மக்கள் கேட்கலயா தெரியுமா ஒரு பொம்நாட்டி என்ன பண்ணா மருமகன் வர்றான்னு சொல்லிட்டு சமைச்சு வச்சாலும் மருமகன் வரலன்னு தந்தி கொடுத்துட்டான் மகனை உட்காந்து சாப்பிட்டு சொன்னான் அவன் ரசம் பாயசம்லாம் போட்டு நல்லா சாப்பிட்டான் ஐயோ நம்ம பையனும் மருமகன் மாதிரி சாப்பிட்றானே நான அந்த மாதிரி பைத்திய கார்த்தனா இருக்குது ஆமா பாடச் சொல்ல வேண்டியது கடமை நாற்பது பேரை பாட வச்சா ராஜராஜ சோழன் இல்லையா ஆமா ஒரு தேவாரத்தை தூக்கி எரிஞ்சவன்கள் இந்த திருக்கோயில் இருக்கிறவன் ஆமா சத்தியமணி சொல்லுவேனா அது என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் நமது திருக்கோயில்களுக்கும் நன்மை நமது சமுதாயத்துக்கும் நன்மை என்பதை தர்மபுரம் ஏறி நிறைந்த செல்வன் அண்ணாமரை செட்டியார் பேரா ஆயிரம் ஆயிரமா கொடுக்கிறோம் கவலைப்பட மாட்டேன் இல்லைன்னா இந்த தொழிலை விட்டு வேற ஒரு தொழிலுக்கும் நான் போயிடுவேன் கவலைப்பட மாட்டேன் காசு சம்பாதிக்கணும்னு சாப்பிட்டுக்குடி விக்கிறவன் ஒரு நாளைக்கு இரநூறு ரூபாய் சம்பாதிக்கிறான் தெரியுமா ஆமா தூக்கிட்டு வித்துப்படுவேன் கவலையே படமாட்டேன் இந்த இந்த சொல்ல நான் முப்பத்தேழு வருஷத்துக்கு முந்தி தருமபுர மடத்தில் சொன்னேன் ஓதுவார் வேலை தான் பாக்கணும் நினைக்கிறீங்களா ஓதுவார் வேலையை மூட்டை கட்டி வச்சு தேவாரத்தை வீட்டில் நான் படிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்குடி விற்பேன் தெருவில் அப்படின்னு சொன்ன தருமபுர மடத்துல சொன்னேன் நான் இதை எப்ப சொன்னேன் முப்பத்தேழு வருஷத்துக்கு மிந்தி சொன்னேன் இன்னைக்கு சொல்றேன்னு நீங்க நினைக்காதீங்க ஆமாம் அந்த மாதிரி தேவார திருவாசகம் மடாலயங்கள்லேயும் தேவாரங் தேவாலயங்கள்லையும் ஒலிக்கணும் அதுதான் நல்லது சைதாப்பேட்டையில் ஒரு கோயிலில் சிவராத்திரி அன்னைக்கு ராமாயணம் வச்சு விட்டான் சிவராத்திரி அன்னைக்கு இப்படி நீ வச்சது தவறுன்னு எழுதி கொடுத்த அந்த கோயிலா இருக்கு தெரியுமா அது கோயிலா தனிய தனியாக இருந்தது காரணேஸ்வரர் கோயில்ல கோயிலையும் சொல்லிவிடுறேன் கவலைப்படுவேன் எழுதி கொடுத்துட்டேன் கோயில் இப்ப என்ன தெரியுமா இந்த கவர்மெண்ட் எடுத்து ஆமா எப்படி தவறு நடக்குது சிவன் கோயில்ல சிவராத்திரி அன்னைக்கு கோயந்தா கோயில்தான் சொல்லிட்டு எவ்வளவு பெரிய அக்கிரமம் சரி அதை நான் விட்டுறேன் அதை விட்டு வந்து நான் சிந்தையை கண்டவாறே இப்படி ஒரு அற்புதமான ஒரு திருத்தாண்டகம் கிடைத்ததுக்குமாவில் செய்த புண்ணியம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் அடுத்தது இந்த திருத்தாண்ட பகுதியிலே மறுமாற்ற திருத்தாண்டகம் என்று ஒன்று வருகிற இது வந்து வரலாற்று முறையில பாத்தீங்கன்னா அப்பருடைய வாக்கில அப்புறமோ என்னமோ வந்திருக்கணும் இந்த திருத்தாண்டகிற பகுதி தனியா பதிப்பிக்கும் போது வரலாற்று படி தேவாரத்தை பதிப்பித்தவர்கள் மிகவும் குறைவு ருக்மணி குக்கர் சோமசுந்தரன் செட்டியார் ஒருத்தர் இருந்தார் சிவனடியார் திருக்கூட்டத்துக்கு மிகவும் வேண்டியவர் பதினாலு லட்சம் ரூபாய் பதினஞ்சு லட்சம் ரூபாய் அந்த சிவனடியார் திருக்கூட்டத்துக்கு கொடுத்தவர் அவர் லட்சுமி அம்மா இருக்காங்களா லட்சுமி அம்மா இருக்காங்களா சிவனடியார் திருக்கூட்டத்துக்கு அந்த செட்டியார் பதினாலு லட்சம் ரூபாய் பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தார் ஆமா சிவநெறியை வளர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் நல்ல சிவபக்தர் தேவாரத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர் எத்தனையோ வருஷத்துக்கு முந்தி சுந்தர தேவாரத்தை அந்த வரலாற்று முறையில் அவர் பிரிண்ட் பண்ணிருக்காரு இதோ இருக்கிறது என் கையில் அந்த புத்தகம் எப்ப அவர் தெரியுமா நல்ல ஆய்வு எம்ஏ படித்தவர் அவர் பணக்காரர் குக்கர் ஒன்னு செய்ய முடியும் என்பதை நிரூபித்தவர் அப்புறம் அவர்தான் முதல்ல அதுக்கப்புறமா தான் இந்த குக்கர் எல்லாம் வந்தது அவரு இந்த பதிப்பை எப்ப போட்டிருக்காரு தெரியுமா இவ வரு வருஷம் சித்திர மாசம் போட்டிருக்காரு போன இவவோ என்னமோ இந்த இவோ தெரியல ஆங்கில தேதி இது இல்ல எப்பதி இப்போ வரலாற்றுப்படி தேவாரம் போனாடி சம்பந்தர் திருநாவுக்கரசர் வரலாற்று படி நான் வரலாறு எப்படி வருது பெரிய புராணத்தில் பெருமான் ஆமா தெய்வ சேக்கிட பெருமான் சொல்லலன்னா நமக்கு வரலாற்று தெரியாது மாணிக்கவாசகருக்கு தெரியல ஒரு உதவியை நமக்கு கொடுத்தவர் தெய்வ சேர்க்கிறார் பெருமாள் பறக்கவே கூடாது மாத்திரம் அவர் செய்யல இப்படி இதெல்லாம் வரலாற்று முறையில் செய்து வச்சுட்டு போனவர் தெய்வ பெருமான் தான் அதை இப்போ சிவகாசியில் இருக்கிற ஒரு டாக்டர் அத வரலாற்று முறையில் திருஞா சம்பந்தர் போட்டிருக்காரு திருநாவுக்கரசர் போட்டிருக்காரு சுந்தரரும் போட்டிருக்க அவரு எனக்கு தெரியும் தங்கியிருந்த அவனுக்கு என்ன சம்பாரிச்சு போலாம் சைவ சமயத்துக்கு என்ன தொடர்பு அபூர்வமான பதிப்பு இதே மாதிரி திருநாவுக்கரசரும் போட்டிருக்காரு கயப்பாக்கும் சதாசிவ செட்டியார் தான் எல்லாம் தெரியும் எனக்கு அவரை எனக்கு தெரியும் நான் பார்த்தேன்வல அவரையோட தொழில இருந்து வரலாற்று முறையில் அப்படி இருக்கணும் ஆனா புத்தகத்துல அதுக்கு இந்த மறுமாற்ற திருத்தாண்டகம் என்பது கடைசியில வருகிறது நான் அந்த வகையில எழுதி விட்டு வந்துட்டேன் சொல்றேன் திருநாவுக்கரசர் வேற்றுமதத்துக்கு போனவர் திரும்பி வந்தார் கூட்டாயினவாறு பாடினால் அவருக்கு வயிற்று வழி நீங்கிவிட்டது என்று எழுதிவிட்டார் அப்புறம் வேற்றுமதத்து அரசவன் அரசன் என்ன பண்ணினா ஆட ஆரம்பித்து அவரை போய் கூட்டுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது எவனாவது கையூட்டு கொடுத்தான்னா லஞ்சம் அப்போவே இருந்திருக்கு இந்த லஞ்சம் கொடுத்தான்னா அவனை விட்டுட்டு வந்துடாத கையோடு இழுத்துக்கிட்டு வா அப்படி என்றும் சொல்லுகிறான் என்று தெய்வ சேக்கலாரு பெருமான் சொல்ற ஆமா அவன் வந்து கூப்பிடுறான் சொன்னார் அவர் சொல்லிவிட்டு விட்டு இருந்தார் யாருக்கும் தெரியாம போயிருக்கும் பாத்தா பாடி வச்சுட்டான் அந்த பெரிய மனுஷன் கிடைச்சு போச்சு நமக்கு எடுப்பு சொல்றாரு பார்த்தீங்களா யமனுக்கும் அஞ்ச மாட்டேன் நான் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா முடியாது இந்த பூமி தானம் பண்ணிட்டு இருந்தாரு பாருங்க ஒருத்தர் ஒரு பேர் என்ன வினோபாபாலி அவர் ஒரு தடவை காஞ்சிபுரத்தில் உண்ணாவிரவம் இருந்தார் அவர் நாற்பது நாள் உண்ணாவிரம் இருந்துட்டு கடைசி நாள் அந்த உண்ணாவிரதத்தை முடிக்கும்போது நான் தேவாரம் கேட்கணும்னு சொன்னார் அவர் நம்ம நம்ம நாட்டவர் அல்லவர் அவர் வடநாட்டை சேர்ந்தவர் அவர் தேவாரம் படிச்சிருக்கார் நான் தேவாரம் கேட்கணும் நல்லா தேவாரம் பாடுறவங்களை கூப்பிட்டு பாட சொல்லுங்கள் நான் கேட்குறேன்னு சொல்லிட்டேன் அப்போ நான் தருமரம் நடந்த பிரச்சார நிலையத்தில் வாத்தியாராக இருந்தேன் அப்போ டிஸ்டிக் கலெக்டர் என்னை வந்து ஐயா நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னு சொல்கிறாங்க வினோபாவே தேவாரம் கேட்கணுங்கிறாரு நீங்கள் வாங்க சொன்னாங்க நான் அழைச்சிட்டு கலெக்டர் தலைமையில் அந்த கூட்டம் நடைபெறுவது எல்லா பாட்டு பாடலாம் அப்படின்னு சொன்னால் நான் தேவாரத்தில் ஏதோ சில பாடல்கள் சொன்னேன் அதை பாடலாம் அப்படின்னு முடிவு ஒரே ஒரு பாட்டுக்குத்தான் இடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி சொல்லிட்டு எல்லாம் ஒத்திகை எல்லாம் முடிஞ்சு போச்சு மறுநாள் காலையில் அவர் வந்து படுத்திருக்கார் நாற்பது நாள் வருதம் இருந்துச்சு படுத்திருக்கார் நான் பாடம் எல்லாரும் நூல் வச்சு நூற்றுக்கிட்டு இருக்கான் ரேட்டை நூல் நூற்றுக்கிட்டு இருக்கான் கதல் பெட்டி கட்டியிருக்கனா அத்தனை பேரும் நாமாருக்கும் குடியல்லோம்னு சொன்னது முதல்ல சொன்னவர் இவ காந்தியா இல்லையே ஏழாவது நூற்றாண்டில் அவரே சொன்னதல்லவா யாரு அப்பர் பெருமான்னு சொன்னதல்லவா அப்படின்னு எனக்கு நினைப்பு வந்தது ஒத்திகையில் கொடுத்த பாட்டம்றந்துவிட்டு நாம பாட விடுங்கோம் நரகத்தில் இடப்படம் நடலை தாமாக்கும் கூடிய தன்மையான சங்கரன் சங்கவன் குடை ஓர் காதில் கோமாக்கே நாம் என்றும் விழா இணையே குருகினோமே அப்படின்னு நான் பாடி முடிச்சுட்டேன் அஞ்சமாட்டேன்னு சொல்ற ஒரு தமிழன் அது நாக்கரசர் இந்த சொற்றொடர் கிடைக்குமான வெளிநாட்டுல வெளிநாட்டு மொழியை தாய்மொழியாக கொண்ட ஒருவர் இந்த தமிழ்நாட்டில் இந்த பாட்டுல ஒரு வரி நினச்சு கேட்டுவிட்டு உருகிப்பா இங்க இருக்கிறவன் பாடும் போது நடந்ததை சொல்றேன் எதுவும் நான் சொல்லவில்லை சொல்ல வேண்டிய தேவையும் எனக்கு இல்லை ஆமா அல்லவா ஆமா ஏழாவது நூற்றாண்டிலேயே சொன்னார் அவன் கூடிய நமனையஞ்சோம் ந ரகத்தில் இடப்படோம் நடலை இல்லோம் ஏமாப்போம் குழியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமார்கும் குழியல்லா தன்மையான சங்கரண்ண சங்கமன் குழையுவோர் காதக்கோமார்க்கே நாம் என்றும் விடா தாய்ப்பை மலச்சே வழி இணையே குறுகினோமே நாமார்க்கும் குடியல்லோம் சொல்லிவிட்டு மனிதனுக்கு மனிதன் குடிமை இல்லை அடிமை இல்லை ஆனால் சுவலுக்கு நான் அடிமை அப்படின்னு கொண்டு முடிக்கிறார் அவர் சிவனுக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்றாரு அற்புதமான திருப்பதிகம் இதுல ஒரே ஒரு பாட பேதம் உண்டு நரகத்தில் இடற்படும் என்பதுதான் புஸ்தகத்தில் இருக்கிறது ஆனால் இதற்கு விளக்க ஒரே எழுத வந்தார் அருணை வடிவேல் முதல் யார்னு ஒருத்தர் தேவார திருவாசன் நல்லா படித்தவர் சாத்திரங்களை நன்றாக படித்தவர் ஆங்கில படிப்பு என்ன படிச்சிருக்காங்க எனக்கு நினைவில் அல்ல மிக கட்டிக்காரர் அவர் எழுதும்போது என்ன சொன்னார் நரகத்தில் இடப்படும் நரகத்தில் இடப்படும் இடப்பட அல்ல இடப்படும் நான் அந்த போக மாட்டேன் போனாதானே ஈடர் வரப்போகுது ஸ்பாட்டுக்கே எனக்கு எங்கே வேலை இல்லை அப்படித்தான் அது இருந்திருக்கணும்னு இருக்கார் நல்ல அற்புதமான கருத்து அல்லவா அவருடைய பையன் இருக்கான் அப்போது என்ன காலேஜும் இந்த கிறிஸ்டின் காலேஜ் உள்ள இருக்க மூணு நுங்கம்பாசுல பேர் என்ன லயோலா காலேஜில் இருக்கான் அருணை பாலராவாயன் அவனுக்கு பேர் அல்லவா அந்த அருண வடிவேல் மூலியாக அதே மாதிரி திருமூல திருமணம் அவர் பல கருத்துக்கள் சொல்லிருக்கிறார் அது வரும்போது நான் உங்களுக்கு நினைவூட்டுவேன் என்னுடைய ஆசிரியர் பெருமானுடைய பாடினது கேசட் எங்கேயும் எனக்கு தெரியும் ஒருத்தன் கொண்டு வந்து கொடுத்தா உங்க ஆசிரியர் பாடிய கேசட் இதை கேளுங்க அதை போட்டு கேட்ட வச்சிருக்கேன் வீட்டில் எனக்கு ஒருத்தனுக்குறார் சொல்லும் அப்பாவுக்கு மாத்திரம் சொல்ல நமக்கும் சொல்லிட்டு போன என்ன அப்படின்னு சொல்லிருக்காரு வேலை ஒருவர் நமக்கும் அந்த அடையாளத்தை அவர் சொல்லிட்டு போயிருக்காரு சொன்னார் எவ்வளவு அற்புதமான சொல்லு பார்த்தீங்களா கிடைக்காது ஆமா அவரை வந்து தயார் பண்றது இதுல இந்த நாமார்கு குடி அல்ல இரண்டாவது பாட்டு ஒண்ணும் அபூர்வமான திருப்பாடல் அகலிடமே இடமாக அல்லவா அப்பர் சுவாமிகள் இந்த பரந்த உலகம் எனக்கு என்ன விடா வீடு இருக்கிறவனுக்கு ஒரு வீடு வீடு இல்லாதவனுக்கு எல்லாமே வீடு இல்லையா அகலிடமே இடமாக ஊர்கள் தோறும் அட்டு உண்பார் எட்டு உண்பார் நான் இதுக்காக சமைக்க வேண்டிய தேவை இல்லடா ஏன் எத்தனையோ பேர் சமைச்சு சாப்பிடுற கையா ஒரு கவனம் சோறு போடுவான் சாப்பிடுவேன் உங்க அரசா அடிமையாக இருக்கணும்ங்கிறது எனக்கு எண்ணம் கிடையாது நான் வர மாட்டேன் அப்படி சொல்லும்போது சொல்றேன் ஆமா சிவம்பரத்துல ஒரு சாமியார் அப்படிதான் இருந்தார் கையை நிட்டுவாரு ஒரு உருண்டையை போடுவாங்க சாப்பிட்டு சாக்கடை தள்ளியை குடிச்சுட்டு ஓடிட்டே இருப்பான் அந்த சாமியார் அவர் கால்பட்டாலும் எட்டு உண்பார் அம்பலங்கள் இந்த சத்திரம் சாவடி இருந்தது இப்ப கிடையாது சுங்குவார்த்தரம்மாகம்மா சத்தரம் ஏழைகளுக்கு என் வீட்டுக்கு ஒரு பசுமாடு வருது வருது அது எங்க இருந்து வருது அப்படிங்கறதெல்லாம் எனக்கு எனக்கு தெரியாது ஒரு சமயம் என் வீட்டுக்காரி தெரியுமா வரும் வந்து தலையை அப்படி ஆட்டும் அது கழுத்துல ஒரு மணிக்கட்டுக்கும் மணி அடிக்கும் பசு வந்திருக்குன்னு ஓடுவோம் இங்கே இருந்து நாக்க போட்டு சுழட்டும் ரெண்டு வாழைப்படம் பூசைக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கொடுத்துருவாங்க இட்லி இருந்தா இட்லியில ரெண்டு தோசை இருந்தா தோசையில ரெண்டு சோறு உண்டா சோறுன கொஞ்சம் கொடுப்பாங்க சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு போடா போயிட்டு நாளைக்கு வேடா போட்டு போய்டா போயிட்டு வேடா அப்படி சொன்னால் மெது அந்த சந்து வீடு என்னது சந்தில் அவ்வளோ பெரிய உருவம் திரும்ப முடியாது அல்லவா மெதுவாக கால எடுத்து பின்னால் வச்சு மெதுவாக பின்னால் போய் கீழே இறங்கி அப்படி பார்த்து விட்டு வாழ்க்கையில கஞ்ச கஞ்சன் செய்ய வேண்டியதை செய்வேன் சொன்ன ஒரு லட்சம் பணத்தை தருமபுரம் பாடசாலை கொடுத்த வேண்டியதை செய்ய மாட்டேன் என்னை தயார் பண்ண ஒரு சாமியார் சொன்னார் உனக்கு வேண்டிய பொருள் அவர் சொன்னது உனக்கு வேண்டிய பொருள் ஒரு ரூபாய் விற்கிற பொருள் பத்து ரூபாய் விற்றாலும் வாங்கிக்கொள் உனக்கு வேண்டாத பொருள் பத்து ரூபாய் விற்கக்கூடிய பொருள் ஒரு ரூபாய்க்கு வந்தாலும் வாங்காதே ஆமா இருபத்தி நாலாவது பண்டாசன் அணுக்க தொண்டராக அவர்கிட்டதான் வாழ்க்கை வாழ கத்திட்ட இப்படித்தான் வாழல அப்படின்னு கத்து கொடுத்தவர் ஆமா அவர் மண்ண ஒண்ணுமில்லாம நான் இருக்கேன் அவர் கொடுத்த அறிவு இருக்கு வள்ள பெருமான் சொன்னார் என் கையிலே கிடைத்த பொருளை கிணத்திலே எரிந்தேன் எழுந்தேன் குளத்திலும் எரிந்தேன் ஆற்றிலும் எரிந்தேன் ஆனால் சிவனே நீ கொடுத்த அருளை நான் எரியவில்லை அப்படின்னா அதனால இருபத்தி நாலாவது பெண்ணார் அவர் செத்து மண்ணோடு தோண்டி எடுத்தப்ப எலும்பு கூட இருக்காது ஆனால் என்னை போன்றவர்களுக்கு அவர் கொடுத்த அறிவு இருக்கவா ஆமா அப்படி நான் வாழ்க்கை வாழ கத்துக்கொண்டது அவர்கிட்டதான் என்னுடைய தாப்பனார் கூட சொல்லல ஆமா எங்களை பிள்ளைகள் மாறி வளர்த்தார் அவர் பத்து பசங்க அவர்கிட்ட வளர்ந்து ஆமா அவர் சாப்பிடும்போது பசங்களுக்கு எல்லாம் கொடுத்தா அப்படின்னு கேட்பாரு அவர் தான் தேவார பாடசாலை வச்சாரு ஆகவ பாடசாலை வச்சாரு ஆரம்ப ஆரம்ப பாடசாலை வச்சாரு படிக்காதவர் ஓரளவுக்கு தேவாரம் மாத்திரம் படிச்சிருந்தாங்க இல்லையா ஆமா அப்படி அதவர் சொல்றார் ஊர்கள் தோறும் அட்டு உண்பார் எட்டு உண்பார் விளக்கார எம் உகளிடமாம் அம்பலங்கள் பூமி தேவியுடன் கிடந்தால் புரட்டால் வரும் நான் துறவி கீழே படுத்து பிறலுவேன் இந்த பூமி தேவி என்னை புரட்டி தள்ளிவிட மாட்டாள் இல்லையா மெத்தையில படுத்த தூங்குறவன துண்டுக்கும் வழி படுத்துல இருக்கிறுடையான் என்று கொண்டான் இது ஏதும் குறைவில்லோம் இடர்கள் தீர்ந்தோம் துகிலுடுத்து பொன் பூண்டு திரிவார் சொல்லும் சொல் கேட்ட கடவோமோ துரிசத்தோமே நாமக்கரச தேவாரம் துறவுத்தன்மையை இந்த இரண்டாவது பாட்டுல மிக அற்புதமாக சொல்லிட்டு போயிருக்காரு சுவாமி ஆமா கடைசி பாட்டு இந்த பதியத்துல நாவார நம்பனையே பாடப்பெற்றோம் நாக்கு கொடுத்திருக்கிறான் நான் பாட பாடுவேன் அற்ற நல்லாமே உள்ள பெற்றோம் என்று எம்மை ஆழ்வான் அமரநாதன் அயனுடுமாக்கு அறிவறிய அனலாய் வேண்ட தேவாதி தேவன் சிவன் என் சிந்தை சேர்ந்திருந்தான் சிவன் நம்ம சிந்தையில வந்து சேர்ந்து விட்டானே ஆனால் இதெல்லாம் நமக்கு கை கூடிவிடும் ஆமா அதுக்குத்தான் நம்ம வழி வழிபாடு தியானம் இதெல்லாம் வந்து கோபாடி குற்றேவல் செய்கின்றாலும் குணமாக கொள்ளும் என் குணத்துலோமே ஆமா எமன் வந்து வந்தாலும் ஓடா என்று சொல்லிவிடுவேன் எமனுக்கு பயப்படாதவங்களே கிடையாது காசினியவாத சொன்ன திருப்பூக்கார இல்லையா ஆமான் வருவானே யமன் வருவானே யமன் வருவானே அத பாட்டுன்ன வான் சித்தார்பாட்டில ஒண்ணும் யமன் வருவாங்கிற நினைப்பு நமக்கு இருந்தா இவ்வளவு பெரிய பாவத்தை நம்ம செய்திருப்போமா செய்வோமா என்னைக்கோ அவன் வந்து இழுப்பான் சுந்தர தேவார்த்து சொல்லப்படுகிறது செக்குல கூட போட்டு ஆட்டுவான் மடித்தாடும் அடிமைக்கண் அன்றியே மனநேனி வாடும் நாளும் தடுத்தாட்டி தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்தாட் அப்ப பாவம் செய்கிறவன செக்குல போட்டு ஆட்டுவான் என்று தெரிகிறது நமக்கு இல்லையா ஆமா அந்த நினைப்பு நமக்கு இருக்குமே ஆனால் நம்ம கொலை பண்ணியிருப்போமா கொலையில ஈடுபட்டு இருப்போமா நாம பஞ்சபா பாதகத்துல கொலைதான் முதல்ல சொல்லப்படுகிறது இல்லையா ஆமா இன்னைக்கு ஒருத்தன் கொலை செய்து விட்டு கஷ்டப்படுறான்னு சொன்னா அந்த மகாபாவத்தை அவன் செய்திருக்கிறான் ஆனா தான் அனுபவிக்கிறான் அப்படின்னு அர்த்தம் இல்லையா ஆனதுனால இப்படி ஒரு திருத்தாண்டகம் என்ற பகுதி ஓரளவுக்கு நாம படித்ததாக எண்ணிக்கொள்வோம் பதியம்பதியா பார்த்தோன்னு சொன்னா எத்தனை ஆண்டுகள் போகும்னு எனக்கு சொல்ல தெரியாது ஏதோ சாம்பிள் மாதிரி திருத்தாண்டவம் பூரா உங்களுக்கு நினைவூட்டினேன் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் நான் இன்னைக்கு சுந்தர தேவாரம் சொல்லுவதாக உங்களிடம் நான் வாக்கு கொடுத்திருந்தேன் எடுத்துக்கொண்டும் வந்திருக்கிறேன் நேற்றிலிருந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி நான் சொல்ல வேண்டும் என்று நான் எண்ணிய இப்போ திருநாவுக்கரசர் தேவாரம் ஓரளவுக்கு நாம் நிறைவு செய்து விட்டோம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் நான் தேவாரம் பூரா திருநா திருஞான தேவாரம்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு தடவை பூசை பண்ணி விட்டு படித்து படித்து பார்த்தேன் திருநாவுக்கரசர் தேவாரம்னா ஒரு முப்பது தடவை படித்து படித்து பார்த்தேன் எனக்கு பின்ன என்ன வேலை நான் என் நான் ஒன்றும் கவனிக்கிறதே கிடையாது எனக்கு ஒன்றும் கவலையே இல்லை து சம்பாரிச்சு கொண்டு எங்கள் வீட்டில் போட்டுருமே அவங்க எடுத்து உணர்ந்துருப்பாங்க நல்லெண்ணெய் இலை என்ன வேலை தேங்காய் எண்ணெய் என்ன வேலைன்னு எனக்கு தெரியவே தெரியாது இந்த நிமிஷம் வரலையும் தெரியாது அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் கிட்ட சொல்லப்போனால் நான் ஒரு பரதேசி அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் இல்லையா ஆமாம் ஏதோ குடும்பம்னு வந்து சேர்ந்துது அதை சேர்ந்ததுக்கு அப்புறமா நான் அதை விடுவதற்கு இல்லையே அதை சொன்னார் சுவாமி பட்டினத்தழ காப்பதற்கும் வகையறியே கைய கைவிடவும் மாட்டிருந்தார் இல்லையா ஆமாம் அந்த மாதிரி படித்து பார்த்தபோது எனக்கு ரெண்டு பதிகம் என் நெஞ்சுக்குள்ளே ஓடுச்சு நான் முன்ன ஒரு தடவை இங்கே நாங்கள் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இரண்டு பதிகம் எனக்கு உயிருக்கு உயிராக நான் நினைக்கிறேன் அதை சொல்லாத நாளே கிடையாது அது ரெண்டு பதிகத்தில் ஒன்று வேறு தோழிபங்கன் அது கோளறு திருப்பதிகம்னு பேர் அந்த பதிகத்தை சொன்னால் எந்தவிதமான குற்றமும் நமக்கு வராது என்பது திருஞான சம்பந்தருடைய கருத்து திருஞான சம்பந்தருடைய கருத்து ஆமா அடுத்த திருப்பதிகம் இடறினும் தடறினும் என்று ஒரு திருப்பதிகள் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் நமக்கு பொருள் தேவை ஒரு பெரியவர் சொன்னார் பொருளாக்கி உலகம் இல்லை அப்படின்னு நான் தான் உத்ராட்டம் போட்டிருக்கேன் தேவாரம் பாடுறேன் நான் பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்து அப்பா என்னை கொண்டு குந்தத்தூரில் கொண்டு விட்டுருன்னு சொன்னால் அந்த கண்டக்டர் என்ன சொல்லுவான் என்ன சாமி ஒரு பயிற்சியம் முடிச்சு போச்சா கீழே இறங்கு ஆற ரூபாயை என் கையில் கொடு குந்தத்தூரில் கொண்டு விட்டுடுறேன் அதுல அரை ரூபாய் குறைஞ்சாலும் தெரியுமா அப்படின்னு சொல்லுவானே தவிர தேவாரம் பாடுறவரு வயசானவரு சரி பரவாயில்ல உட்காந்து இல்லையா ஆமா அப்ப உலகத்துல வாழ்வதற்கு பொருள் தேவை அல்லவா ஆமா இந்த பொருளை கொடுக்கிறவன் பரமசிவன் அத பட்டினத்தடிகள் சொன்னார் பிறக்கும் போது போது கொடுபோவதில்லை இடை நடுவில் இக்குறிக்கும் செல்வம் சிவன் தந்தது நீ சம்பாரிச்சவர் கூட அவர் சொல்லல என்ன சொன்னாரு ஆமா பட்டினத்தார் யாரு தெரியுமா குபேரனே பட்டினத்தாராக பிறந்தான் என்பது வரலாறு அல்லவா ஆமா ஆக இந்த உலகத்தில் நாம வாழ்கிற வரைக்கும் நமக்கு பொருள் தேவை நான் ஒருத்தர்வா கொடுத்துட்டு நித்தியமரூபா என்ன சொல்லுவார் ஆமா ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு கொடுப்பார் மூணாவது நாள் தர்மூர சாமி அந்த பக்கமா போயிடுவார் அவர் என்ன நீங்களும் அல்லவா ஆக நான் சம்பாரிச்சுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இந்த உலகத்தில் நான் வாழ நான் எடுத்துட்டு போறதில்லை அது உங்களுக்கும் தெரியும் எனக்கு தெரியும் இருக்கிற வரணி மாணம் அல்லவா இந்த பதிகத்தை படித்தால் பொருள் கிடைக்கும் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் அதனால் நமக்கு பொருள் தேவை இந்த இரண்டு பதிகமும் நான் சொல்ல தவறுவதே இல்லை தவற மாட்டேன் ஆமா தவறுறதில்ல கிடையாது கோயிலுக்கு போனோன்னா இந்த ரெண்டு பதிகம் முதல்ல சொல்லிவிட்டு அப்புறம் தான் பதிகங்களை சொல்லுவேன் அப்போ உனக்கு படத்தாசைன்னு இங்கே நினைக்கிறீங்களா இல்லை என்னுடைய சுய வாழ்வை நானே முடித்துக்கொள்றேன்னு அர்த்தம் இல்லையா ஆமா இந்த திருப்பதிகத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்லணுங்கிறது ஒரு எண்ணம் வேயூர் தோழி பங்கன் என்பது கோளறு திருப்பதிகம்னு தலையில் எழுதியிருக்கு உங்களுக்கு தெரியும் குற்றங்கள் எல்லாம் அறுக்கக்கூடிய தகுதி அந்த பதிகத்துக்கு இருக்கு ஆமா ஆயிரத்தி அஞ்சுலையோ அம்பத்தி ஆறுலயோ எட்டு கிரகங்கள் ஒன்னா கூடிச்சு யாருக்காவது என்ன சொன்னார் வேயு தோழிபங்கன் படிங்கன்னு சொன்னார் தமிழ்நாட்டில் இருக்கிறவன் பூரா படிச்சான் அதுக்கப்புறம் அந்த பதிகத்தை தூக்கி எந்த மூலையில போட்டான்னு தெரியல ஆமா மறந்தே போய்விட்டான் மறந்தே விட்டான் சமயத்தில் இருக்கிறவனும் விட்டான் சமயத்தை காப்பாற்றுவர்கள் அனுபவிக்க கூடாதுன்னு சொன்னா நீ இந்த பதிகத்தை படிச்சுத்தான் தீரணும் ஆமா நிச்சயமாக அதுல அவர் சொல்றது இந்த வெயில் தோழி முதல்ல ஒரு பாட்டுல முதல்ல வரி சிவனுடைய திருவுருவத்தை சொல்றார் அவர் தோழி பங்கன் உமையொரு பாகமாக இருக்கிறான் விடமுண்ட கண்டன் மிக வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளவையை புகுந்தவதனால் அவனை சிந்தைக்கு கொண்டு வந்துவிடு அவருடைய திருவுருவத்தை முதல் பாட்டு செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி கதிபாம்பு ரெண்டு அவை நல்ல நல்ல அடியார் மிகவே நாள் அவர்கள் துன்பம் உனக்கு வராதடா சிவனுடைய திருவுருவத்தை நீ எண்ணிவிடும் அடுத்த பாட்டு என்போடு கொம்படாமை மார்பில் ஏழையுடனே ஒன்பது மத்தமாலை புனல் சூழி வந்து என்னால் புகழ்ந்த பத்து பாட்டிலையும் வரும் கவனமா ஒன்பதோடு ஒன்றோடு ஏழு பதினெட்டோடு உடனாய நாட்கள விதம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நட்சத்திரத்தினால வருகிற துன்பம் திதியினால வருகிற துன்பம் உன்னை தாக்காது சிவனை நினைத்துவிடு இதுதான் அவன் சொல்ற நீதி ஆமா அடுத்த பாட்டு ஒருவலர் ஒளிநீரணிந்து உமையோடும் முருகலர் கொண்டே சிங்கை முடிமீரணிந்து என்னுடமே புகுந்தால் சரி திருமகள் கலையதூதி சயமாது பூமி செல்வத்தினாலையும் துன்பம் வரும் ஆமா மிகுதியான செல்வம் வந்தது நிச்சயமாக அவன் பாபியாத்தான் போயிடுவான் ஆமா அதுவும் அளவோடு இருந்துவிட்டால் பரவாயில்லை அளவுக்கு மீறி செல்வம் வழிக்கு தான் போவான் சம்பந்தங்கள் பல அடைந்த இன்னைக்கு நாம பார்க்கிறவன் மிகுதியான பணம் இருக்கிறவன் போல பண்ணாத அட்டு ஒழியமும் பள்ளிக்கிட்டு என்பது உங்களுக்கு தெரியும் யாருன்னு நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய தேவை இல்லை இல்லையா ஆமா திருமகள் கலையதூர்த்தி சயமாது மிகுதியான கலை வந்தான தொந்தரவுதான் இல்லையா திருமகள் கலையதூர்தி சயமாது பூமி பலவும் மங்கையோடு வட மீண்டும் அறியோதும் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமையணிந்து என் உழமையை புகுந்ததனால் திருமகள் சொல்லிட்டேனா இல்ல கொதி ஒரு காலம் அங்கி நமனோடு யமன்லால வருகிறது இந்த இந்த தீமை எல்லாம் வராதுன்னு இந்த பாட்டுல சொல்றது கொதியூறு காலம் அங்கி நமோடு தூதர் ஒரு நோய்களான பலவும் நோய் வந்து சேராதுரா உன்னே ஆமா அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே நஞ்சடி கண்டன் எந்த மடபாசனோடும் விடையேறு நங்கள் பரமன் வன்னி கொன்றை முடிமேறணிந்து பெஞ்சினா உணரோடும் ஒரு மிடி மின்னு மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல பூதங்கள்னால உனக்கு வராது இந்த மின்னல் இடியினால உனக்கு எந்த துன்பமும் வராது எந்தெந்த வகையில துன்பம் வரும்னு ஒவ்வொரு பாட்டினுடைய மூணாவது வரியும் நாலாவது வரின்னு அவர் சொல்றார் ஏன் சொல்லிட்டு போனார் பின்னால வர்றவன் அதை படிச்சு பார்ப்பான் அதுபடி நடப்பான் நினைச்சு தான் அவர் சொன்னார் செய்தோமா இல்லையா ஆமா பெஞ்சினா உணர்வோடும் முருபடியும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர் வாழ்வரி அதன்தாடை வரிகோவனத்தின் மடபாசனோடும் உடனாய் நான் மலர் வன்னி கொன்றை நதி தூடி வந்து என் உடனே புகுந்ததனால் கோளரி உழுவையோடு கொலையானே கேழல் கொடுநாகமோடு கரணி மிருகங்கள் இல்லாத துன்பம் உனக்கு வராது அப்படின்ட்டாரு மகாபாரதி பாரதியார் யானை கொண்டுதானே செத்தாரு இல்லையா யானை தானே கொன்று விட்டத வர என்னையா ஒருத்தர் கூட ஆமான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்கள எத்தனை பேர் பாம்பு கடிச்சு செத்தான் இல்லையா ஆமா பெஞ்சி கோளரி உழுவையோடு கொலையான உழவை புலி கோழரி உழுவையோடு கொலையானே கேழல் கொடுநாகை ஒரு பாகமாக செல்வனுடையவர் அணிந்து புகழ் குளிரும் பாதம் மிகையான பித்தும் வினையான் அவன் திரலியா துற நோய் உனக்கு வராதுரா பாதம் உனக்கு வராதடா எப்படி குளிரும் பாதம் மிகையான பித்தும் ஒரு பைத்தியம் பிடிக்காதரா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்லவர் வேள்வடவில் செய்தோடும் என்னமே புகுந்தால் ஏ கடல் சூழலங்கை அரையந்தனோடும் இலங்கை அரசனை அவள் சேர்த்திருக்கிறார் இல்லையா அந்த துன்பமும் உனக்கு பல பல வேடமாகும் வரன் நாரிபாகன் பசுவேறு மங்கள் வரமன் சதமகளோட இருக்கு முடிமையில் அணிந்த நோலமே புகுந்ததனால் மரண செய்யோனும் வரையோடு தேவர் காலமான பலமும் அலை கடல் மேலு நல்ல அவை நல்ல மிகவே ஆமா பெருந்தேவர்களாலையும் அந்த இன்பு துன்பம் வரக்கூடும் அப்படிங்கிறார் சுவாமி ஆமா ஜாக்கிரதையாக இருந்துவிடும் அப்படி குடரியோடு விஷயத்துக்கு நல்க குணமாயடம் அணிந்து என்னுடைய புத்தரோடு அவனை வாதில் அழிவிக்கும் அண்ணல் திரு அப்ப சாமிக்கு பெருந்து விளைத்தவர்கள் வேற்று மதத்தவர்கள் அதையும் சேர்த்து விட்டார் இதுல இல்லையா ஆமா புத்தரோடு அவனை வாதில் அழிவிக்கும் அண்ணல் திரு நிறுதம் அத்தகு நல்ல நல்லவர்க்குமே அடியார்கள் வரசாழ்வரானே நமது சமயமூர்த்தி சொன்ன அற உரை நமக்கு அதன்படி நடப்போம் நடக்கணும் நீங்கள் தான் என்பது இதை சொல்லணும் நான் நினைச்சேன் பதியத்தை நீங்க ஒரு சின்ன பேர்ல எது இடரணும் தளறினும் அற்புதமான திருப்பதியம் நான் தினந்தோறும் கோயிலுக்கு போனா இந்த பதியத்தை சொல்லுவேன் ஏன் வாடல வரைக்கும் எனக்கு பொருள் தேவை இன்னொருத்தன நான் கேட்கறது தப்பு ஆமாவா ஆமா இந்த பதியத்தையும் நீங்க சொல்லிக்கிட்டீங்கன்னா செல்வத்துக்கு குறைச்சல் இருக்க சௌக்கியமா இருக்கலாம் இன்னொருத்தன் கையனை எதிர்பார்க்க வேண்டாம் கடன் வாங்க வேண்டாம் ஆமா அப்படிலாம் வாழ்ந்துவிட முடியும் அந்த திருப்பதியத்தையும் உங்களுக்காக நான் சொல்லி என்னை விடுத்துவிட்டு அடுத்த மாதம் சுந்தரரை நான் தொடங்கி விடுவேன் ும் தரின்ும் எனரு நோய் தொடரின் உனகள் தொழுதழுவேன் கடல் தனில் அமுடுகந்த நஞ்சை விடலிய வேதியனே இதுபோயாடுமாறு வரும் நமக்கு அதுபோ உணரில் வாழ்ந்தாலும் இருந்தும் செல்வம் கொடுக்கக்கூடிய தகுதி சொல்லத்தானே வேணும் வழிபடல் கூட கோயில் சொன்ன பாருங்க அந்த பையன் கிட்ட பேருமா அவனும் சொல்றான் மனவினும் வழிபல் வரவே நம்பான் புனல் வெறி நருங்கொண்டை போதன் இந்த கனல் அறியாமல் கையவனே இதுவோரு இவது மக்கள் அதுவோ உறதுகின்ற அவர் துறையரனே கும்மரோடு தோன்றினும் அம்மரடியலான கைமல் தோற்களை கிணையொன்றினால் உம்மதில் எரியட முறைந்தவனே இதுவோ வியாழ்மாறு இவது கொண்ட மக்கள் அதுவோ உறதுகின்ற அவர் துறையரனே கையது வீடுங்கிற உரினும் அறகுண்டதை கைத்த சந்தவன் பொடியை தங்கறனே இதுவரை வியாழ்மாறி இவது மக்கள் அதுவோ உறவினருள் அவர் துறையரனே எப்படி விரவி ஒருவனை பெறினும் அப்பா ஒருவனை உள்வழியும் இல்லையே அது அவர் துறையரனே எடுக்க எடுக்க குறையாமல் கொடுத்து விடுவான் வந்துகிட்டே இருக்கும் எடுக்க எடுக்க குறையாது ஆமா அதனால தான் அதுக்கு பேரு உலவா கிழிவு பேர் சாமி எனக்கு ஏதோ கொடுக்கறோம் குபேரனா போயிட்டு டாட்டா மாறி போயிட்டே இல்ல ஏசி முத்தையாவுக்கு மேல பணக்காரனா போயிட்டனா இல்ல என் குடும்பத்தை காப்பாத்துற அளவுக்கு கொடுக்க அது போருமல்லவா அது போருமல்லவா எண்பத்தி ரெண்டு வயசு எனக்கு நான் நாட எண்ணிக்கொண்டிருக்கிறேன் போர் இல்லவா ஆமா எடுத்துட்டு போறேன் இல்ல விட்டுட்டு தான் போறேன் எல்லாரும் விட்டுட்டு தான் போற நானும் விட்டுட்டு தான் போறேன் காவல இல்லையா ஆமா இருக்கிறவர்களையும் தேவை உள்ளினும் பத்தினும்ன்னா அண்ணமும் கிடைக்கும்போது அவரை மேல் அண்ணனும் அளப்பிரதாயவனே இதுவரைமையாளி இவத்தொன்றமாக்குலகே அதுபோன பின்னரோடு அவர் துறையரனே என்ன பார்த்து சொன்னேன் தானே சொன்னேன் பித்தோடு பித்தவணும் மயங்கி ஓர் மணிவரிலும் அத்தா உன்னர் எல்லாம் புத்தரும் சமணரும் செய்து வைத்தவனே இதுவோ விழாவுமாறு இவருடைய அவர்துறை அரனே அரைமுனலா அவர்துறை அமர்ந்த இளந்துணி வேப்படை எம்முறையை நலம் மிகு நான் சம்பந்தம் சொன்ன விலையுடைய அருந்தமிழ் விலையுடைய அருந்தமிடா ஆமா பண்டார பாட்டு நினைக்கிறியா ஆமா விலையுடைய அருந்தமிழ் மும் நெஞ்சை கவர்ந்தது ஆமா இதை நான் சொல்ல தவறமாட்டேன் ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது இந்த இரண்டு பதியத்தையும் நான் சொல்ல தவறுறதில்ல எனக்கு வர்ற கஷ்டங்கள்லாம் ஏதோ ஒன்னு ஒண்ணும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போனாலும் உடம்பு சரி இல்லாமல் பாடிக்கொண்டே இருக்கிறேன் இல்லையா என்ன காரணம் அப்படின்னு கேட்டா இந்த பதிகம்தான் காரணம்னு நான் நினைக்கிறேன் ஆனதுனால இந்த இரண்டு பதிகத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதி கொண்டு சோப்பியில் வச்சுக்கோங்கோ பத்து நாளைக்கு படிங்கோ பதினாலாம் நாள் இறைவன் குடத்தை மனமாகிய ஏற்றது பதிந்து விடும் எங்கே வேணாலும் நீங்கள் சொல்லிட்டு போகலாம் வாழ்க்கையில் நலம் என்று உங்களுக்கு சொல்ல நான் நினைத்தேன் சொல்லிவிட்டேன் நடப்பதும் நடக்காமல் இருப்பதும் உங்களுடைய எண்ணம் என்று சொல்லிவிட்டு பஞ்சாட்சரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியால் நிறைவேற்றிக் கொள்வேன் சுந்தரர் அடுத்த மாதத்திலிருந்து நான் தொடங்கிவிடுகிறேன் தவறுக்கு மன்னிக்கவும்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 சிவனே போச்சி